அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தலரிது புண்ணியக் கடலாம் மறைகளின் மையக்கருத்தாகிய கடவுளின் திருவடிகளைச் சார்ந்திருப்பவர்களைத் தவிர மற்றவர்கள் பொருள் இன்பமாகிய பிற கடல்களை கடப்பது மிக கடினமானது அல்லது இயலாது என்பது கருத்து அறக்கடலாகிய அருள் வடிவமான ஆண்டவனுடைய திருவடியை சேர்ந்தவர்களுக்கு அல்லாமல் மற்றவர் இவ்வுலகில் உண்டாகும் பொருள் இன்பம் முதலிய துன்பச் சூழல்களிடமிருந்து தப்ப முடியாது இறைவன் அருள் வடிவினன் மக்கள் பொருள் இன்பங்களில் சிக்கி உழலும் இயல்புடையவர்கள் அறம் என்ற சொல்லுக்கு நற்செயல் என்று பொருள் அற ஆழி அந்தணன் அப்படிங்கிறது இந்த குரலில் இறைவனுக்கு சொல்லப்படுற இலக்கணம் ஆழின்னு சொன்னால் கடல் ஆழினா சக்கரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆக கடல் என்றும் சக்கரம் என்றும் இந்த ஆழிங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல கடல்கிற அர்த்தத்தை தான் எடுத்துக்கொள்கிறோம் சக்கரங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் சரி வரேன் ஏன்னா நீந்தல் அரிது அப்படின்னு ரெண்டாவது வரையில் கொடுத்துருக்கு நீந்தல் அரிது கடத்தல் அரிது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் இருந்தாலும் சக்கரங்கிற பொருளை விட கடல்கிற பொருளை எடுத்துக்கொள்கிறது சிறப்புடையது இறைவன் அற இருக்கிறான் அந்தணனாக இருக்கிறான் அற ஆழின்னு சொன்னால் அறம்னு சொன்னால் புண்ணியம் இந்த அறம்ங்கிற சொல் கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படாத நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுடைய விளைவாக மாறுவது இந்த அறம்தான் இன்பம் கொடுக்கப் போகிறது நம்முடைய ஆழ்ந்த ஒரு அறிவுபூர்வமான நம்பிக்கை என்னவென்றால் நாம் வாழ்க்கையில் இன்பம் அனுபவிக்கணும்னா அந்த இன்பத்துக்கு அதாவது நல்ல இன்பம் இன்பத்திலேயே பிறரை துன்படுத்தி ஒரு வேறு விதமாக அனுபவிக்கிற சுகம் இருக்க பிறரை ஹிம்ச பண்ணி அனுபவிக்கிற சுகம் நம்மளையும் உடம்பை கெடுத்துக்கிட்டு நாம் அனுபவிக்கிற சுகம் இருக்க அந்த சுகமெல்லாம் நல்ல சுகம் கிடையாது ஏன்னா இந்த சுகம் இன்பத்திலே ஒரு பெரிய மாய இருக்கிறது நாம் இதை கவனிக்கணும் ஆகவே இங்கே அறம் என்று சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் தர்மஹான்னு பேர் இன்னொரு சொல் புண்ணியம்னு பேர் இதெல்லாம் கண்ணால் யாரும் பார்க்க முடியாது இது வள்ளுவர் சொல்லுகிறார் ஒளையார் சொல்லுகிறார் வியாசர் சொல்லுகிறார் திருவள்ளுவர் சொல்லுகிறார் தான் சொல்லுவோமே தவிர இதை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது நம்முடைய நல்ல எண்ணங்கள் அறமாக தர்மமாக புண்ணியமாக மாறுகிறது நாம் வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டியது இது தான் பொருளையும் இன்பத்தையும் சம்பாதிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு ஆனால் நம்ம சம்பாதிக்க வேண்டியது உண்மையிலேயே புண்ணியத்தை தான் நிறைய சம்பாதிக்கணும் புண்ணியந்தான் நமக்கும் சுகம் கொடுக்கும் புண்ணியம் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கும் ஆனால் நிறைய பேருக்கு இந்த புண்ணியத்தில் நம்பிக்கை இல்லை ஒரு காலத்தில் இந்த நாட்டில் இந்த புண்ணியத்தில் நம்பிக்கை ஆழமாக இருக்குது அரசர்களுக்கு இருந்தது மந்திரிகளுக்கு இருந்தது அதிகாரிகளுக்கு இருந்தது ஆசிரியர்களுக்கு இருந்தது எல்லாருக்கும் மக்கள் அனைவருக்கும் இந்த அறத்தின் மீது ஆழ்ந்த ஒரு பற்று நம்பிக்கை இருந்த காலம் ஒரு காலம் இருந்திருக்கிறது இந்த நாட்டில் இப்போ ரொம்ப குறைவாக இருக்குன்னு நம்ம உணர்கிறோம் இருந்தாலும் முற்றிலும் ஒன்று அழிஞ்சு போகலை நம்முடைய பாரத நாட்டினுடைய ஜீவ நாடியே அதுதான் இதை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு அறவாழி அந்தணனுடைய